அடங்குறதே கிடையாது பொதுவாக அடங்காது வாழ்க்கையுமா உடம்பு தான் அல்லது வீடு தான் ரெண்டு சத்தியமும் உழைப்புனால எப்படா படுப்போம் இருப்பாங்க அதனால ஆசிரியர் உலகம் கூட பகல்ல வந்து ஆறு நாலு மணி நேரம் நடத்திக்கிட்டு மாலை நீங்க அங்கே இருந்து வந்து அந்தமா மணி ஏழு ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னு சொன்னா சரின்னு பகல்ல நல்ல உண்மையா உழைத்து ஆசிரியர்ல பற்றி சொல்லுறேன் மன்னிக்கணும் அந்தமா ஒன்பது ஒன்பதாச்சும் பசங்க ஏன்னா அவன் கத்து அப்படியே தொண்டையெல்லாம் பொழந்திருக்கும் படுத்துருவான் அதுல சில எடுத்திருப்பான் அடுத்த வாட்டியா சொன்ன எடுத்திருப்பான் எடுத்தா எப்படி இருக்கும் எப்படா படுப்போம்னு ஆகவே படுத்தா படுத்தவன்னே ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுவா கோடியும் அல்ல பல ஒன்பது மணிக்கு படுத்திருப்பான் பத்துக்குள்ள தீர்ந்து போயிட்டு இப்படி ஆகன்னு எப்படி இருக்கு இந்த பொண்ணுக்கு அது இரவு நேரம் மலை வைத்த சிலை விடந்தலை கொண்டு வாய்ந்தான் அங்குல பரிசனங்கள் ஆவதி திரங்கிச்சூழ அக்கப்பக்கிறான் வந்துட்டாங்க ரொம்ப வருத்தப்பட்டார்கள்டி கொற்றடைமில் இயங்கேரணையான தீண்டிடாது ஒதுங்கி போன்ற பண்பாடு இறந்து போயினான் இறந்து போய் கூட யாரும் இல்ல தாய்மாமன் தான் அப்பாவோ அவளுக்கு தான் கொடுக்கணும் சொன்னாங்க அவங்க தான் வந்திருக்கிறா ஆனா அவனை தீண்டவில்லையாம் தீண்டவில்லையாம் ஏன் திருமணம் ஆதற்கு முன்பு ஒரு பெண்ணினுடைய கரங்கள் ஒரு ஆடவன் மீது வைக்கக்கூடாது படக்கூடாது ஆதலால் ஆதலால் அந்தவன் இறந்துட்டாங்க இது பண்றாங்க புலம்பல் வருது இது வருது ஆனா தொட்டு அடாமன் தொடாமலி அந்த தொடமலி அப்படியால என்ன ஆகம் தீண்டிடாது ஒதுங்கி அந்த உடம்பை தொடாமல் ஒதுங்கி நின்று அழுதாளாம் பங்கைய மலர்க்கும் பெண்ணால் பாவி போல் புறம்புகின்றாள் ஆலி பேரன்ன அறைவின் வாய்ப்பட்டதும் அழிந்ததும் மேலி வேலுண்கனார் கை கொலை தருவதும் விழுவதும் கேளிர் சூழ்ந்தும் சோர்வதும் கண்டிலங்கு கிளியனால் பாடிந்ததோர் மகிலின் வீண் தொயங்கினாள் மயங்கினாள் என்ன பண்ணுவா ஊர்ல இருக்கவங்க ஏமா உனக்கு இப்படி நேருமாம்மா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து கேட்டாங்கன்னா என்ன ஆமாம் என்ன போல பாவி ஆறுமா அப்படின்னு அது கட்டிக்கிட்டு அப்படியே எப்படி உனக்கு வந்துடுவாமா பொண்ணு பார்த்தா பார் மூஞ்சி முடியும் அப்படியே நல்லா இருக்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவேன் சிவ சிவ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒளியும் வழியில காட்டலாம் அப்படி இருக்குது வடிக்கனுச்சரிகின வருகின உயிர்ப்படல் வாய்ப்படுத்து தொடுத்த பூங்கோதி போர் சோர்ந்ததாங் தாம் சோர்ந்தது ஆகம் கரம் சோர்ந்தன ஆ இடிக்கதிர்பட்டு வீழ்ந்தால் எனக்கடந்தனின் செய்வாழ் தாவும் பூங்கும்பலில் சூழ்ந்திருந்தான் புறம் சார்ந்தழும் ஆயமின்மகளில் மீண்ட அன்பனோடு எங்கை தன் ஆவியும் போயதே கொல்லன மடியுர கொடுங்கையால் புறந்தழி தூயதூ நெறிதலையும் பாற்றினார் சிறு உயர தோற்றவி உடனே சொன்னா இந்த பாம்பு என்ன கடிச்சிருக்காங்க இவ வந்து வாய் விட்டு சொல்ற மற்றவங்க என்ன ஆமா இருந்தா ஒண்ணுமில்லையே பொண்ணுக்கு என்ன கவலை கதை முடிக்க போயிடுமே மாறி போய் இந்த ஆணுக்கல்லவா கடிச்சது என்று அவ வாய் விட்டு சொல்ற மற்றதுகள்லாம் வாய்விடாமல் ஆணாத கருது இப்படியெல்லாம் அழுகுதான் இப்படி ஆள மெய் கடிந்த உயர் மீண்டும்தன் யாக்கையின் மெல்லையே கை கலந்தாங்க காலியம் குற்றன கண்களும் பொய்க நீளம் சிறிது அவிந்தன அலந்தன பூவையை மை கழி நான் முதல் நான்கு நாலு வேலியாய் வளைத்தவே அருமை அருமைத்துல என்னோட எழுதுவான வசனம் செய்யுள்ள எழுதும் சொல்லுங்களேன் பார்ப்போம் என்னன்னு இப்படி இருந்தும் தற்கொலை பண்ணிக்கலாம் கூட தோணும் ஆனா பண்ண ஆனா அந்த கணவனுடைய துன்பத்தை பொறுக்காமே அவனை தொட்டும் அழாமல் அந்த பொண்ணுங்க எப்படியா ஒரு பெண்ணு இருக்க முடியும் அப்படின்னு எங்க நம்ம காலத்துல ஒரு பையன் கட்டணும் ஆராய்ச்சி மாணவன் வன்னியும் கிணறும் இலிங்கமும் அந்த பரவலத்தை என்ன எம்பிள் எடுத்திருக்கேங்க அது எப்படியா இருக்க முடியும்னு பரிஞ்சது முன்னே இங்க வேற தொல்லாபி படித்தா தொல்லாபித்தை விட்டுடு இங்க விட்டா இங்க விட்டுட என்ன என்னன்னு ஆண்களுக்கு என்ன குணம் இருக்குன்னு உன் மாதிரி இருக்கிற ஆளுக்கு மீச முளைச்ச பிள்ளைங்களாம் என்ன இருக்கு என்ன இருக்குண்ணுல பெருமையும் உரனும் ஆடுமே ஒரு ஆண்னா பெருமையும் அதுக்குரிய நல்ல அறிவும் இந்த ரெண்டு இருக்கு பெண்களுக்கு அச்சமும் நானும் மடனும் பயிர்ப்பும் நிச்சமுந்துருதல் என்பார்குரிய இந்த நாள் அங்க இருக்கு முடியாது அப்ப அந்த பெண்ணை போய் எது காப்பாற்றுகிறது அவளுக்கு இருக்கிற அந்த அச்சம் நான் மடம் பயிர்ப்புங்கிற அந்த நாளும் அவளை சூட இருக்கிற வேலியாக இருந்து இந்த அரிய பண்பை காக்கிறது இது எவனதுமே தொள்ளாட்டி இனிமையா படிச்சிருந்து பண்டைய மரபு தெரியும் இந்த ஆள் எவனால இப்படுவான்னு பாருங்க அச்சம் உணவும் பெண்களுக்கு வேண்டுமா வேண்டுமோ ஊத்திட்டு உட்கார்ந்துருக்கோம் எனக்கு என்ன வந்துருக்கு ஊத்துட்டு உட்காந்துட்டு வந்துருக்கு அச்சமும் நானும் பெண்களுக்கு வேண்டுமாம் என்ன தானும் வேண்டாம்னு புரியுது அதுதானே கவிதை வேண்டாம்னு சொல்லுது உதிர் கவிதையான் மடன் பயிர்ப்பு ஆகிய இந்த நான்கும் தான் அந்த பெண்பாலை காக்கண்ட இப்பொழுது வேலியாக இருக்கிறது வேலியாக இதெல்லாம் தான் கொஞ்சம் அண்ட்வை பண்ணி படிக்கணும் அதைதான் தெரியுது அப்படின்னு எனவே கையெறியும் குழற்கத்தை சேர் உருசரி காரொலி நெய் என கண்புணல் கொங்கை முற்று முற்றத்து உக நெஞ்சு உகும் பையவாய் விழிப்புடன் பார்க்கணான் இடந்தலை பறிஞ்சன பண்ணிலாம் வணத்தப்படுறான் கனவிலும் கண்டிலாளன் அன்பனும் அனும் எனங்கனன் உருவமாய் நிறவிரம்பித்தன விருந்தோம் இருந்தோர் பெண் அணங்குவாய் விட்டு அழுதால் என புலம் வலுற்றார் ரோ இப்பொழுது ஒளி இப்பொழுது ஒளி ஒளியும் ஒலியும் அல்லவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பதினோரு மணி எப்படித்தான் பதினஞ்சு மணி வரும் ஒளி எடுத்த என் நாயகனேயோ என் இரு கண்மணியேயோ எனக்கு மனவால்னா வர வேண்டியவர் அல்லவா என்னுடைய இரண்டு கண்களா கருதினே தன் ஆவி என்ன தனி மருகாவோ எங்க அம்மா உங்களையே சொல்லிட்டு என் பையன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அம்மான்னு சொல்லாங்களே அப்படி இருந்தவங்களா முருகாவோ அழகில் அப்படியே முருகனா இருப்பாராம் தாரார் முல்லை மன்னாவோ முல்லை மாலை அணிஞ்சிருக்கிற மன்னவணி அப்படின்னு இது முல்லை மாலை என்னதுக்கு முல்லை மாலை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அந்த அமர்நீதியா இருக்காரு அமர் நீதியார் என்ன மாலை அணிந்திருப்பார் முல்லை மாலை அணிந்திருப்பார் ஏ வணிகர்கள் ஆகினவர்கள் முல்லை மாலை அணிதல் அக்கால மரபு வணிகர்கள்லாம் முல்லை மாலை அணிதல் மரபு அணியமா அறுபத்தி மூன்று மாலை சொல்லி அறிமுகப்படுத்தினது இவர்தான் அமர்நீதியா திருத்தொண்ட தொகையில் ஆகவே முல்லை மன்னாவோ வணிகர் குலம் அதனால முல்லை மாலை அணிந்தான் மாமா சொல்லும் போது திருத்தொண்ட ஞாபகத்து வராம இருக்கலாம இல்லைன்னா அதை வேணா உங்கள் கட்சி நடத்தினா சிவம் அதனால இப்படியாக எல்லாம் நினைத்து வருந்தினாள் ஆஹ் பொன்னாட்டின் மடவாரை புணர்வதற்கு இதெல்லாம் ஏ ஏமாமா என்னையெல்லாம் விட்டுட்டு அங்க போய் சொற்குலோகத்தில் இருக்கிற பெண்கிற மணக்கலான்னு பொனிமாமாமா இதெல்லாம் உடைய நம் அழகாபுரத்து வேந்த நன்னாட்டின் மடவாரை மணப்பதற்கோ நம் அழகாபுரம் நம்ம வணிகர்களுக்கெல்லாம் உரியதாக இருக்கிற குபேரனுடைய இடம் அங்க போய் அந்த பெண்களை மணக்கலாம்னு நினைச்சா மாமா என்ன விட்டுட்டு போனி என்றெல்லாம் சொல்றான் இப்படி எல்லாம் சொல்லி பெண் உலகில் புகுந்தனையோ பணிந்தனையோ தேவியோடும் தண்ணீரு தோல் உரவார தடிவினோ ஆமா நீங்க போனீங்க போன உடனே அம்மா மாமியும் வந்து மாமாவங்கள பாத்துருப்பாங்களே ஏன்னா அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்கல்ல அதனால அவங்க எல்லாம் வந்து வாப்பா வாப்பான்னு உன்னை கைதழுவ நீ அப்பா அம்மான்னு கால விழுந்தீங்களா பல வணங்குனீங்களா அப்பா என்ன ஞாபகம் வருது பாருங்க இப்படி எல்லாம் செந்தீரு இதெல்லாம் பார்மையான பாடம் என்ன பண்றது இப்படிப்பட்டவை எல்லாம் சொல்லி என்னை பின்னுரிய பரிசனமும் கைவிட்டாய் தனி போயின் பெற்றாய்யா ஆமா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையும் விட்டுட்டு போனீங்களே தனியா நீங்க அந்த மாதிரி போனதுனால என்னதான் நீ கண்டிங்க மாமா எல்லாத்தையும் விட்டுட்டு போனியது என்னதான் கண்டி என்றார் ஒளி இப்பொழுது நம்முடைய ஞான சம்பந்தர் வந்தார் ஞான சம்பந்தர் ரெண்டு படலத்தில் இருந்தார்ல சுரந்திருத்தது ஒண்ணு இப்ப தமிழரை கழிவேத்தியது ஒண்ணு இப்ப அந்த ஞான சம்பந்தர் திருப்பறம்பயத்திற்கு வந்தார் பார்த்த உடனே நன்னகர் உறக்கம் நீங்க நடுக்க முற்றழுங்க காடி தன்னகர் ஞான செல்வர் சிவநகர் தோறும் போய்பாடி அன்னகர் அடைந்தாரங்கோர் அணிமடத்திருந்தார் கேட்டீது என்ன வாழ் விட்டு ஆய்ந்து கோயில் இலை வந்து ஞான சம்பந்தம் ஊர் இருந்தவர் விடிய காலம் வந்தவர் இதை காதில விழுந்துட்டது இந்த மாதிரி ஒரு பெண்ணாடுகிறாங்க கண்ணினி யாரை உற்றது என்ன கோயிலுக்கு போக வேண்டியவர் ஆனா இத இந்த இடத்த பொள்ளாச்சி மாநிலத்துக்கு ஏழாவது மாப்பிள்ளப்படி அப்புளம்மாறோம் அப்பு இருந்ததாக காதல்யாவது போடு ஏழாவது போனா ரொம்ப அருமையா சொல்லுது சைக்கிளா ரொம்ப அருமையா செஞ்சது அந்த தாக்கம் இப்படி எல்லாம் வருது என்ன பண்றது அல்லவா அதெல்லாம் வந்து பார்த்தாலும் ஏழாவது பொண்ணு வயது வந்தது வந்த உடனே ஆறு அக்காலும் சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா செய்து தப்பு உடனே அந்த மாமாவை மாமா கூடவே என்று சொல்லி பொறப்பட்டு யாருக்கும் சொல்லாம எங்கிருந்து தன்னுடைய ஊர்ல அந்த திருமருகள் வர இருட்டாக திருமருகல்ல படுத்திருக்க அப்பொழுது இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு பாம்பு அவனை தீண்டிவிட அவன் இறந்துவிட இரவல்லாமல ஒடியற் காலத்துல ஞான சம்பந்த பெருமான் திருமருகளுக்கு அவங்க இருந்த போது காலையில கோயிலுக்கு வருகிறார் கோயிலுக்கு தான் வர்றாரு வர்றார் வரும்போது ஒரு சத்தம் கேக்குது யாருப்பா பெண் சத்தம் யாரோ ஒரு பெண்ணு அடுப்பா அடுகுதே அப்படின்னார் கோயில் திருப்பள்ளி எழுச்சி தரிசனத்துக்கு போனவர் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு கொலம்புறீங்கள அது எங்களுக்கு ஞானசம்பந்தம் செஞ்சது யாரும் போய் செய்யலை அவர் மேல அடுத்த எலெக்ஷன் வைக்கல ஆமா ஆமா திருமருகல்ல தொகுதியில் நிக்கிறார நிக்கலவர் நடப்பாரத நிக்க மாட்டார் நடப்பார் எனவே அங்க போய் வந்து என்ன கேட்டா திருப்பள்ளி அழிச்சு வழி வழிபாட்டுக்கு போகின்றவர்கள் குவின பொங்குயல் குவின கோழி குருவுகள் எம்பின எம்பின சங்கம் கோவின தாரகை ஒடிவழி உதயத்து அந்த நேரம் காய்ச்சியில் சாலியா போனா திருப்பள்ளி அழிச்சு தர்சனம் பார்க்கலாம் அப்படி போகிறவர் இந்த ஒரு அழிய குரல் கேட்ட அவருடைய திருவடி எங்க திரும்பிட்டு இந்த திருமருகல்ல இந்த மாண்ட திரும்பினா என்னமா நடந்ததுன்னு சொன்ன உடனே பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு அப்படி சொன்ன உடனே அப்படியா அங்கிருந்தவாறே எங்கிருந்து கோயிலுக்கு திருப்பில் எழுச்சிக்கு போல அந்த மரத்தில் எங்க இறந்தது அந்த இடத்துல இருந்தவாறு அங்கிருந்தவாறே தடயா சரண் நீங்கள் அருமையான பதிகத்தை பாட அந்த கணவனுடைய விஷம் நீங்க இருவரும் இருக்க காலையில ஆறரை மணிக்கெல்லாம் உடனே ஒரு வெண்பெட்டு பட்டுப்படை வேலை எடுத்து சொல்லி அங்கேயே ஒரு தலைமையில் திருமணம் நடந்தது என்று பெரிய புராணத்தில் இருக்கு திரும்ப இந்த திரும்ப இந்த திருப்புற வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததாக பெரிய புராணத்திலேயே இல்லை முன்னிரண்டு வரலாற்று வரலாறுகளில் எப்படி பெரியபுராணத்தோடு சிலவற்றையெல்லாம் நமக்கு கொஞ்சம் மாறுதலா இருந்ததோ அது இதுவும் மாறுதல் பெரிய புராணத்தில் இல்லவே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது பாட்டு மேல இருக்குது ஞான சம்பந்தம் இருக்கு திருப்புறமையை வந்தார் வணங்கினார் உண்டு இந்த நிகழ்ச்சியில திருமருகல்லதான் இருக்கு ஆனா இங்க இருக்குது இப்படி சொல்லும் போது என்னையா நீங்க ஒரு ஊத்துல ஒரு ரெண்டு மாங்கு அடிக்கிறீங்க இப்ப திருவிழா பெரிய பாலம் திறம்பறதா சொன்னா பெரிய பாலம் தான் கூடியது சரையாக இனமாங்கிற இருக்குது பதியம் இருக்குது இங்க ஒரு பதிவும் இல்லை நல்லா தான் உண்மை இப்படி சொல்லும் போது இவரை குறை அதுக்காக என்ன பண்றது அப்படின்னுட்ட இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னே ஆதீனம் கொலசேகரப்பட்டவங்க ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இலங்கையில கடை கட்டினவர் நல்ல பழுத்த வியாபாரி மனைவி பெண்ணெல்லாம் இருந்து எல்லாம் இறந்து போக அப்ப அப்ப அந்த மதுரை ஆதீனத்துல யாரும் தலைமைக்கு யாருமில்லை வாரியார் அங்க போனவர் இவருக்கு ரொம்ப வேண்டிவர் நீங்க தான் மதுரை மடத்துக்கு வாங்கலேன்னு சொல்ல மதுரை மடத்துக்கு வந்து பீடாதிபதியானவர் சொக்கச்சுவேர் இருப்பார் நல்ல ஆங்கிலம் தெரியும் தொழிலாணத்தை மதுரையில பேசணும்னு சொல்லி அப்படின்னு தங்கணும் எங்க மதுரையில சிவ சிவன் கோட லீவு கோட லீவு ஏண்டு லீவு அப்படிங்கறதெல்லாம் எடுக்கிற பழக்கல் லீவ்னால என்னன்னே தெரியாத பழக்கம் இப்படி ஒரு பித்துக்குடி மெடிக்கல் லீவ் ஐசி ஆசிரியருக்கு மெடிக்கல் லீவ் உண்டு அப்படின்னு தெரியாது பித்துக்குடிப்ப என்ன பண்ணுங்க ஒரே ஒரு முறை எடுத்தோம் இந்த இடதுகன் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக ஒன்றரை மாதம் முப்பது நாள்லயே ரொம்ப அருமையா நல்லா தெரிஞ்சது அரை அரை கேன்சல் பண்ணிட்டு போய் பாருங்க அவ்வளவுதான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் நடத்தின போது ஒரு மாதம் தான் மெடிக்கல் லீவ் சிவ சிவ சிவ சிவ என்னது என்ன வீட்டில் உட்காந்து என்ன பண்ணோம் என்ன பண்ண போறேன் அப்படிதான் புத்தி வந்ததை தவிர போட்டு உட்காரு அங்க மேனேஜ்மெண்ட்ல ஏனுங்க கண்ணாப்பிடி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப இருக்க சாமியெல்லாம் சொன்னாங்க இல்ல நான் அங்கிருந்து என்ன பண்ண போறேன் தொல்லாபி எல்லாம் சொல்லலாம் அங்க வீட்டு வீட்டுல போற முடியும் இங்க என்ன என்னப்பா சுயபமா எறா எட்டாங்க ஐம்பது வரை தொல்லாப்பியமா மீப்பாட்டிங்க இப்படி சொல்லிட்டு போயிடுவது விட உழைப்பை பெருசாக்கிறது எப்படியாவது தெளிவுபடுத்தணுங்கிற மாதிரி வரல முட்டா பயல்ல முதலமைச்சர் வச்சுங்களேன் இது என்ன ஒளிப்பதிவு எடுக்குதா இது முட்டா பயல்ல முதலம்பர் எடுக்கட்டு எடுக்கட்டும் உங்களை திருவண்ணாமலை எல்லாம் போகட்டும் போட்டோம் அப்படிதான் இருந்தமே தவிர அப்படிலாம் செய்யல எனவே அப்ப அவர் அந்த இருபத்தி நாலு ஆண்டு பிரிவு இப்படி ஒரு சில மாறுபாடு இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் நாமியே நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருநல்ல பெரியவர் அவரும் பெரியவர் பரிஞ்சோதி முனிவரும் பெரியவர் அப்படி சொல்லுவேன்னா என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சு இப்படி ஒரு நட செய்தியும் இங்க நடந்திருக்கலாம் அது அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படி அப்படி விட்டுருங்க ஏன்னா இது அந்த பெரிய விளாடத்தில் இல்லை அது முரண்பாடுதான் சொல்ல வேணும் ஞானம் சம்பந்தம் பல இடங்களில் வழிபாடு செய்தவர் அங்க நடந்தது இங்க ஒரு செய்தி நடந்திருக்கலாம் ஏன்னா அது முரண்பாடு அந்த ரெண்டு அப்படியெல்லாம் காட்ட வேணாம் அப்படின்னா ஆமா ஏன்னா அது போய் அதுக்கு ரெண்டு பேரும் பெரியவங்க சேக்கலா இருக்குது மேற்கு இது வந்து அவ்வளவு அப்படி நம்மளால ஒரு மாதிரி நினைக்கிறோம் நினைக்கான திருப்பூர் மையத்தில் நிகழ்ச்சி இருக்குதாக இவள் வாயிலாக அறிஞரும் நடந்திருக்கலாம் குறை சொல்ல வேலை ஆமா சரிய அந்த 6:50-ன்னா 7:00க்கு நான் ஆவணி மூல வீதியில இருந்து அங்க போறது ரொம்ப தூரம் இல்ல பக்கம்தான் நானேプレஷ் வெச்சிருக்கேன் 6 மணிக்கே தான் சாந்தற அங்க சாப்பிடுறதுன்னு சொல்லப்படாது நிவேத்தியம் பண்ணாங்கன்னு சொல்லணும் எப்படி ஆண்டவனுக்கு நிவேத்தியமோ அதே போல மடாதி விதிகளுக்கு நிவேத்தியம் சொல்றேதே தவிர சாப்டாங்கன்றே சொல்ல முடியாது நிவேத்தியமாச்சாம் கேக்குறாரு நிவேத்தியம் ஆரே ஆல்போ நான் அறையில இருந்தேன்னா என்ன புலவர் இப்ப சாற்றினா சூடா இருக்கும் இரவு நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ஆறி போகுது பரவாயில்ல சாமி நான் சாப்பிட்டோன்னு பேசுவேன்னா சரி ஆறு ஐம்பதுல ஏறுங்க முன்னால பக்கம் அப்படிக்கூடிய ஆடி வீதில விட்டோம்னா கயிறு கட்டி இருக்க முன்னே நடிப்புற இந்த பரம் ஒரு முன்னூறு பெண்கள் இந்த பிறம் முன்னூறு நான்கள் இருக்கு திருவிழா கேட்க ஏழு அஞ்சுக்கு தொடங்க சொல்றோம் திருமதி திருப்பணம் தான் காசி மண்டலத்து அதிபர் என்ன அவருடைய அறக்கட்டளை படி நடக்கிறது நம்முடைய அங்கிருக்குரிய பேராசிரியர் இப்பொழுது மலை தூசணி அடுத்தப்படலாம் சொல்லுவா அப்படின்னு சொல்றாரு அதிகமெல்லாம் பேசாது ஏ அப்ப அப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்தது இப்ப அதே மாதிரியில திருவிழா சொன்னாலும் இருப்பாங்க ஏன் டிவி முருகா முருகா ஒடிச்சே விட்டானது எனவே இப்பொழுது இங்க வந்து என்னன்னு கேட்டா இந்த ஞானசம்பந்த பெருமான் இதை பார்த்தவுடனே அந்த பெரியர் காலத்துல பெருமானுடைய திருவழினாலே என்ன செய்தாராம் அச்சி செய்த அருட்கண் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இப்படி எல்லாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் எனவே மரமும் ஒரு பிறப்பு தான் இவனைப்பட்ட பிறப்பு அந்த மரம் முத்துவன் பெற்றது இது போல ஒரு முள்ளிக்கடி முத்தி பெற்றதுன்னு படிச்சோம் எங்கையில உமாபதி சிவம் முள்ளிக்கடிக்கு முத்தி கொடுத்தார் என்ற அவளறி உயிரும் வீடு பெறுவதற்குரியது நம்ம என்னன்னு கேட்டா எந்த உயிரும் நமக்காக படைக்கப்பட்டதல்ல சில சில மதங்கள் மனிதனுக்காக தான் மற்ற மிருகங்கள் அவையெல்லாம் படைக்கப்பட்டன எனவே நம்ம உள்ளதெல்லாம் நமக்குதான் ஒரு நாள் ஆண்டவன் வந்து கூப்பிடுவார் அன்னைக்கு நேரம் முத்தி போலாங்குது சிவஜிவ கிடையாது அந்த ஓரடி உயிரும் ஒரு உயிரே அதுவும் முத்தி தகுதி வாய்ந்தது நீ ஆரடி உயிரும் உயிரே முத்தி பெற தகுதி வாய்ந்தது எனவே உயிரில் வேற்றுமை இல்லை இவன் பாடுனவன் நல்ல வேலையா அந்த காலத்துல பாடும்போது எனக்கு அந்த பாட்டுலாம் அருமையான நிக்கிறதுக்கு காரணம்னு எனக்கிட்டா அது எந்த திரைப்படமும் தெரியாது ஆனால் அது கருத்தெல்லாம் இருக்கு எந்த உயிரையும் சொந்த உயிரும் இயல்புடையோனி தமிழன் என்னும் இயல்புட யோனி அந்த உயிர் தானே மக்கள் தாமே ஆரணி உயிரே அப்படின்னா இந்த மக்கள் தாண்டா இருக்கிறதுலையே ஆறறி உயர்ன காலர் தூக்கினார் பட்டியர் கொடுத்த பிறவும் உலவே அக்களை பிறப்பேன இந்த மாதிரி ஆரடி உயிர் உனக்கு உண்டு அது சில உயர்ணங்களுக்கு மற்ற உயிரங்களுக்கு உண்டு அதுல ரொம்ப குறைவா இருக்கும் ஏதேனும் ஒரு பணமரம் ஏதேனும் ஒரு இது அப்படிதான் இருக்கு ஆகவே அந்த ஆரறிவு என்பது மக்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல பிற உயிர்களுக்கும் சொந்தம் என்பது தொழுகாப்பு ஏற்பாடினார் எல்லா உயிரும் திறந்தலை தேனிம்பெருமான் என்று மணிவாசர் பாடினார் இதெல்லாம் உயிர் பற்றிய கொள்கைகள் இதை இன்றைய விஞ்ஞான உலகம் எடுத்து உண்டா இல்லையா என்பது ஆலோசட்டுமே யார் வேணாங்கிறா வேணான்னு சொல்லலாம் சிவம் எனவே இப்போ அந்த இங்க இருக்கிற அந்த மூன்று உனக்கு சான்றாகும் சொல்லிவிட்டு அங்கேயே திருமணம் செய்து கொடுத்தாராம் ஏதாவது ரெண்டு பேருக்கும் செய்து கொடுத்தா இங்க இருந்து நேர பொண்ணு மாப்பிளையமா போகுது இப்ப அதெல்லாம் கைதோட தீண்டும் இந்த பெட்டியை வாங்கிக்கோ அந்த பெட்டியை வாங்கிக்க எல்லாம் போச்சு நேரா போன இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் பிறந்தான் அந்த முன்னால இருக்க ஒரு ரெண்டு மூணு குழந்தை பிறந்தது எல்லாம் சேர்ந்து விளையாடும் விளையாடும் ஒரு தொக்கு என்ன தொக்குன்னு கேட்டா என்ன மூத்த மனைவி இல்லவா அதனால இந்த பிள்ளைகள் இருக்கும் போது ஒண்ணு அடிச்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணுவானா அந்த மூத்த மனைவி தான் குழந்தைக்கு சப்போர்ட்டா பேசுவான் இவளுக்கு பேசுறது இல்லை இது அடி வாங்கிட்டு வரும் ஒரு நாள் இவரு சட்டை போட்டா ஏன்பா என்ன உனக்கு ஏன் என் தம்பி அடிக்கிறேன்னு சொல்லி சண்டைப்பட்டான் உடனே அவன் என்ன தெரியும் மூத்த வேட்டா ஏண்டி நீ என்ன என்ன இந்த மாதிரி நீ எங்க எங்க என் கணவனை வந்து கல்யாணம் பண்ணிடுல்ல நாலு பேர் அடிவா கல்யாணம் பண்ண கிடையாது நீ எழுத்துட்டு வந்த நீ உனக்கு என்ன அவட வந்துடுதுன்னு கேட்ட இந்த நம்ம இப்ப இந்த இருபதாம் நூற்றாண்டு உலகம் அங்க வந்தது வந்த உடனே அப்படியா சொல்ற எனக்கு கல்யாணம் போது மூணு வந்து இருக்குனர் எது வன்னியும் கிணறும் இலிங்கும் இருந்தது அவ சிரிச்ச இருபதாம் நூற்றாண்டு காரி மாதிரி சொல்லும் போதே வழங்கல வன்னி மரம் ஒடி அந்த தாலிங்க பெருமானி வேண்டி பெருமானி நான் இவர் மீது அன்பு செலுத்தியது என்னுடைய கற்பும் உண்மையானால் நாங்கள் திருமணம் செய்த பொழுது மதுரையில என்ன பெரு வன்னிமரம் இருக்குது அந்த அடையாளம் சொல்லுவாங்க திருவிழா பாலத்தில் வரலாறு வன்னி மரம் ஒரு கிணறு ஒரு சிவலிங்கம் இவளை மணந்தது உண்மை என்று சொன்ன தெய்வ ஆணையும் போலீங்க தெய்வ யானையும் போல எதே வேற்றுமே இருக்குமா சிவசிவா ரெண்டு பேருமே விரும்பி மணந்தவன் சங்கிலி யாரும் பறவை யாரும் போல இப்படியாக இருந்து இந்த இருவரோடு இருந்து அவன் அந்த திருமணம் நிறைவு செய்து அங்கேயே வாழ்ந்தான் இதான் வன்னியும் கிணறும் இனிங்கும் அழைத்த படம் இதான் அறுபத்தி நான்கு திருவிடையாடல்ல அறுபத்தி நாலாவது இனி ஒரு அரிச்சனை படலம்னு உணர்வுது சொன்னா இந்த வரலாற்றுகளை மீண்டும் அப்படியே நினைவு கூர்ந்தவாறு பெருமானை போற்றுகிறார் அது ஏன் அதை மட்டும் பாக்கி வைப்பானேன்னு சொல்லிட்டு அது அடுத்த அதை நான் வைத்துக் கொள்ளும் வைத்தால் திருவிளையாட்பானம் திருவருளால் நிறைவு பெறும் அடுத்த இன்னொரு பரஞ்சோதி மணி எடுத்தாண்டது டிஎம் காலத்துல இல்ல ஆமா பரஞ்சோதி பண்ணி எடுத்தாண்டுக்க எது அரிச்சனை போற்றி போற்றி என்று சொன்னால் அது அரிச்சனை என்பது யார் சொன்ன ஆதரவால் அரிச்சனை என்று சொன்னே அந்த சொல் இருப்பதனால எந்தவித இழுக்கும் இல்லை பெரியவங்க கருதவும் இல்லை என்பதையும் அடுத்த மாதத்துல அரிச்சனை பரவலை நாம் சொல்லி நிறைவு அதிக நேரம் இல்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல எட்டு கொண்டாரது தொட்டு கொண்டே ஆமா ஆமா இருந்த அளவிலே நாம் நிறைவு செய்து இப்படி எல்லாம் வந்து கேட்டு கேள்ந்த பெரியவர்களுக்கும் இவற்றையெல்லாம் நாம் என்ன வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அந்த முழு நூலு அடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு முடியல அதனால இப்படி கிழிச்சு எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் தப்பு முடியல தூக்க முடியலன்னு இந்த அளவிலே நாம் நிறைவு செய்து அடுத்த மாதத்திலே செய்வோம் எல்லோருக்கும் வணக்கம்